قَدْ قَالَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى فِي مُحْكَمِ التَّنْزِيلِ وَالْفُرْقَانِ الْمَجِيدِ بَادَ أَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ وَالَّذِينَ اتَّخَذُوا الْمَسْجِدَ دَرَارًا وَكُفَّرًا وَتَفْرِيقًا بَيْنَ الْمُؤْمِنِينَ وَإِرْصَادًا لِمَنْ حَارَبَ اللَّهَ وَرَسُولَهُ مِنْ قَبْلُ ولا يحلفن ان اردنا الا الحسنى والله يشهد انهم لكاذبون وقال رسول الله صلى الله عليه وسلم ايه المنافق ثلاث اذا حدث كذب واذا امنا خان واذا وعد اخلف او كما قال عليه الصلاه والسلام சங்கைக்குரிய கண்ணியத்திற்குரிய மேலான பெரியார்களே கனவான்களே சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹு சுபான ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்பி கொண்டே இருந்தான் அந்த அந்த நபிமார்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை மிக மிக குறைவு அந்த நபிமார்களை நிராகரிக்கக்கூடியவர்கள் எதிர்த்தவர்கள் மிக மிக அதிகம் அந்த எதிர்த்தவர்களின் மூலமாக நபிமார்களுக்கு பல துன்பங்களும் சோதனைகளும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருந்தன அந்த எதிர்த்தவர்களிலும் இரண்டு விதமானவர்கள் இருந்தார்கள் ஒன்று பகிரங்கமாகவே அந்தந்த நபிமார்களை எதிர்ப்பார்கள் சிலர் அவர்கள் பகிரங்கமாக எதிர்ப்பதில்லை வெளிரங்கத்துல நபியுடைய நண்பர்களை போன்று தோழர்களை போன்று உள்ரங்கத்துல அந்த நபியுடைய விரோதிகளாக செயல்பட்டார்கள் அவர்களுக்கு தான் முனாஹி தேன்கள் என்று கூறப்படும் ஆனால் மற்ற நபிமார்களுக்கு இருந்த எதிர்ப்புகளை விட நம்முடைய தலைவர் செல்லம் அவர்களுக்கு இருந்த எதிர்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்தது மக்காவில் ஒரு வகையான எதிர்ப்பு என்றால் மதினாவில் அதற்கு நேர் மாற்றமான இன்னும் ஒரு வகையான எதிர்ப்பு மக்காவுல நபி அவர்களை எதிர்த்தவர்கள் நபியுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கோச்சரத்தில் உள்ளவர்கள் ஆனால் மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒன்று மதினாவை சூழ உள்ள யூதர்களும் நபி அவர்களை எதிர்த்தார்கள் அவர்களுடைய எதிர்ப்பு பகிரங்கமாகவே இருந்தது ஆனால் இன்னும் சிலர்கள் நபியுடனே சேர்ந்திருப்பார்கள் நபியுடைய மசுத நபவியில தொழுவாங்க நபியுடைய சபையில உட்காருவாங்க எந்த அளவுக்கு நபி அவர்களுடன் யுத்தங்களுக்கு கூட செல்வாங்க ஆனால் அவர்கள் உண்மையான மூக் இருக்கவில்லை வெளிரங்கத்தில் அவர்கள் இவர்களின் மூலமாக நபி அவர்களுக்கு நபி அவர்களுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு மிகப்பெரியது என்ன நாங்க பார்க்கலாம் இன்னும் ஒரு பகிரங்கமாக எதிர்த்தா தெரியும் இவர் என்ன எதிர்க்கிறாரு என்ன மட்டம் தட்டுறாரு எனக்கு இடையூறாக இருக்கிறாரு அதனால் அவர்களிருந்து நாங்க எங்களை பாதுகாத்துக் ஆனால் பின் ரங்கத்தில பின்னால் அவர் என்ன செய்கின்றார் நபிக்கும் நபி தோழர்களுக்கு மாற்றமாக செயல்படுகின்றார் இவர்கள் தான் குரான் எடுத்துக்கொண்டோம் குரானுடைய ஆரம்பத்திலேயே சோதனையை விட அவர்களுடைய எதிர்ப்பை விட முனாசுக்களால் நபி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனை மிகப்பெரியது பயங்கரமானது அதனால சூரா பக்கராவுடைய ஆரம்பத்துல அந்த முனாஃபுக்களுடைய தன்மைகளை அல்லாஹ் விவரிக்கின்றான் ومن الناس من يقولون آمنا بالله وباليوم الاخر وما هم بمؤمنين من ذكر الى <سؤال> சில இருக்கிறார்கள் அவர்கள் உங்களை பார்த்து சொல்வாங்க آمنا بالله நாங்கள் அல்லாஹ்வுக்குண்டி ஈமான் கொண்டட்டோம் واليوم الاخر kıயாம நாளைக்குண்டி ஈமான் கொண்டட்டோம் انا وما هم بمؤمنين அவர்கள் முமினீன்கள் அல்ல அவர்கள் முஸ்லிமீன்கள் அல்ல يخادعون الله والذين آمنوا அல்லாவுக்கும் ஏமாற்றையும் அவர்கள் ஏமாற்றது அவர்களைத்தான் ஏன் இந்த உலகத்தில் ஒரு அறுபது எழுபது நூறு வருஷம் ஆழ்ந்ததோடு முடிந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய ஏமாற்றத்துடைய உண்மையான பிரதிபலன் ஆகிறாள் அதனால் அவர்களுடைய ஏமாற்றம் அது அவர்களுக்குத்தான் அதிகரிக்க செய்துவிட்டிப அவர்கள் பொதன் கார வேதனை இருக்குது எந்த அளவுக்கு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 மூமினார் அவர்களை கண்டா நபி தோழர்களை கண்டா சொல்லுவாங்க அவர்களை கேலி செய்வதற்கு கிண்டல் பண்ணுவதற்கு அவர்களை நையாண்டி செய்வதற்கு சொல்லி அவர்களுடைய அந்த சிவத்துகளை அல்லாஹுடைய ஆரம்பத்துல தொடர்ந்து கூறிக்கொண்டே இருக்குகின்றான் ஆரம்பான் <laughs> நீங்களுடைய <muchas> <muchas> ஒரு குணம் தான் பொய் சொல்வது அதே பண்புகள் முக்கியமான ஒரு கொள்கை என்ன உண்மையை மறைப்பது உண்மைக்கு மாற்றமான விதத்தில் பொய் சொல்வது அந்த பொய் சொல்வது அவர்களுடைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பனிரண்டு முக்கியமான ஒரு குறிப்பிடுகின்ற அதே உள்ள தன்மைகள் அவங்க பொய் சொல்லுவாங்க நபி சல்லா அலைவசம் அவர்களோட யுத்தத்தை போய் கொண்டிருக்கிறாங்க போய் கொண்டிருக்கேன் வெற்றி கொள்ள போகின்றோம் நாங்க ரோமர்களுடைய தலைவர்களை வெற்றி அவர்களுடைய பெரிய பெரிய கிரீடங்கள் எங்களுடைய கால் அடியில வரும் சொல்லி முஹம்மது சொல்லிக் கொண்டிருக்கிறாரு இது எவ்வளவு தூரமான விஷயம் இது என்ன நடக்குமா நாங்க கேட்டเวลையில நபிவர்கள்கிட்ட செய்தி கிடைக்குது அப்ப நபிங்க கேட்டாங்க என்ன நீங்க இப்படி எல்லாம் சொன்னீங்களா சொன்னாங்க இன்ம மா நஹூது வ நல்ஹப் இன்ம மா நஹூது வ நல்அப் நாங்க இத சொல்லுது சும்மா கேலிகாகவே இந்த நாங்க தூரமான সফর செஞ்சு கொண்டிருக்கோம் பிரயணம் செஞ்சு கொண்டிருக்கோம் எங்க அந்த தூரத்தை நாங்க கடக்கணும் எங்க பிரயண கலைப்பு ஏற்பட கூடாது அதனால நாங்க சும்மா அரட்டை அடிச்சோம் நஹூது நாங்க சும்மா அந்தந்த பேச்சிலே ஈடுபட்டு கொண்டிருந்தோம் நாங்க சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னோம் இப்போ கேட்கின்றான் நீங்க அல்லாவை கொண்டும் அவனுடைய அத்தாட்சிகரை கொண்டும் அவனுடைய ரசூலை கொண்டு கேள்வி பண்றீங்க அவர்களுடைய குணங்கள் ஆக மோசமான குணம் ஒன்று தான் போய் சொல்வது மேலான பெரியார்களே கனவான் கணேஷர்கள பொதுல மிக முக்கியமான ஒரு குணம் நபியையும் கேலி பண்ணுவாங்க அல்லாவையும் கேலி பண்ணுவாங்க எந்த அளவுக்கு அந்த முனாபுண்கள் முக்கியமான ஒரு ஆள் ஜெல்லா சிபுனு சொல்லக்கூடியவன் அவன் சொல்லுவான் நீங்க முகம்மது வேண்டியத்தை பேச சொல்லும் ஏ முகமது நீங்க எதை சொன்னாலும் நம்பிடுவான் அவரை பத்தி வரும் இன்னும் சொல்லாதீங்க அவர்கள் அல்லாஹட்ட முறையிடுங்க வன் ஜல்லாத்தி பொழுது சுவைத்து நீங்க வேந்தியத்தை சொல்லுங்க அந்த நபி அவர் ஒரு காத மாதிரி அந்த நபி காது அந்த காதாள யார் எதை சொன்னாலும் காதாலை கேட்கணும் அந்த நபிக்குரிய உவமை என்ன காத மாதிரி கிடைத்தே கூறுகின்றான் அந்த இருந்தாங்க நீங்களை நோக்கம் என்ன இந்த நபியுடைய இந்த நபியுடைய மதிப்பு மரியாதையை குறைக்கணும் அதனால் என்ன செய்வாங்க அவர்கள் உயர்த்தி கொண்டே இருந்தான் அவர்கள் என்ன செய்வாங்க கெட்டதை கொண்டு தான் ஏவுவாங்க நல்லதை கொண்டு தான் தடை செய்வாங்க யாராவது ஒரு கெட்டதை செய்யும்படி ஏவுவாங்க நல்லதை செய்ய போனா அதை நீங்க செய்யாதீங்க தடை செய்து கொண்டே இருப்பாங்க سيئلو سيئبونا سروريا كرنگل پتكولوانگا المنافقون والمنافقات بعضهم من بعض يأمرون بالمنكر وينهون عن المعروف ويقبضون أيديهم نسو الله فنسيهم الله كورا خندران منافقينجل آنجل عند منافقينجل رندفيروم وند كله هونغتان آنجل ويرا پنجل ويرا انت سلئلا آنجلوم پنجلوم اوري مادريانا برخلتان يأمر முன்கர் மோசமான விஷயங்களை செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருப்பாங்க மோசமான விடயங்களை செய்யும்படி உற்சாகப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க நல்ல விஷயங்களை செய்ய விட நல்ல விஷயங்களை உற்சாகத்தோட செய்ய மாட்டாங்க நல்ல விஷயம் செய்யறாருந்தா அவரை செய்ய மாட மாட்டாங்க அவர்களை தடுத்து கொண்டே இருப்பாங்க அவன் வறுமையை பயமுறுத்திக்கொண்டே இருப்பான் மோசமான வேலைகளை செய்யும்படி தூண்டிக்கொண்டே இருப்பான் அதே சேத்தானுடைய குணம் தான் இந்த காய்த்து இருக்குது நாளைக்கோ அறுவடை செய்யணும் அந்த அதனால் என்ன சொல்லுவாங்க அதிகமா இருக்குது நீங்க என்ன செய்யாதீங்க வெரிசா நினைக்கிறீங்களா பதில் சொல்லிவிட்டான் போனாங்க என்ன செய்தாங்க யுத்தம் செய்ய முன்னாலே திரும்பி வந்துட்டாங்க அவர்கள் வந்தியில் ரெண்டு பிரிவினர்கள் சொல்லவர்கள் அவர்கள் மாட்டாங்க மோசமான வேலைகளை நல்ல வேலைகளை செய்ய வேண்டாம் என்று தடை செய்வாங்க பணம் <Sessuch> செலவழிக்கவும் பெரிய அதனால நாலாயிரம் அல்லாஹுடைய பாதையில அல்லாஹுடைய நாலாயிரம் என்னுடைய குடும்பத்திற்கு செலவு எங்களை அவர்களுடைய அதிகமான செலவழிப்பாங்க அல்லது நூற்றுக்கு முப்பத்தி மூணு மூன்றுல ஒன்றா செலவழித்திருக்கிறாங்க முழு சகாபாக்க சரித்திரத்தான் இப்பொழுது இருந்தது எட்டாயிரம் ஒன்று சொன்னாங்க யார சூழல்லா என்னுடையோ அதையும் நினைச்சாங்க இந்த தரவையாவது அவர்கள் குடும்பத்திற்கு நீங்க ஏதை கொண்டு வந்தீங்கன்னு கேட்டறதா حضرت ابو بکر رضی اللہ عنہ கொண்டு வந்ததை விட حضرت عمر رضی اللہ عنہ கொண்டு வந்தது அதிகம் انا نبی உடைய கேள்வி பாருங்க نبیவங்க கேட்டாங்க நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க حضرت عمر رضی اللہ عنہ சொன்னாங்க இத பாடியே விட்டுட்டு வந்தேன் حضرت ابو بکر رضی اللہ عنہ கொண்டு வந்தது கொஞ்சம் انا نبیவங்க கேட்டாங்க நீங்க எதை விட்டுட்டு வந்தீங்க சொன்னாங்க தரத்துல்லாஹ ஹ ரசூல நான் அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் விட்டுட்டு வந்தேன் ஹதரத் <taps> அபூபக்கர் 100% மூத்துக்கு 100 வீற்றுள்ள ஊசி அதாவது கோப்ப சகன் பாத்திரம் அனைத்தையும் கொண்டு வந்தாங்க எதை மீடு இல்ல அதனால நபியுடைய கேள்வி பாருங்க எதை கொண்டு விச்சுட்டு வந்தீங்க ஹதரத் அபூபக்கர் சொன்னாங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் ஹதரத் உமர் சொன்னாங்க இதெல்லாம் நீர் பாதே அப்ப ஹதரத் உமர் செலவளித்தது 50 வீதம் ஹதரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஸ் செலவளித்தது 50 வீதம் ஹதரத் அபூபக்கர் রাদিয়াল্লাহு அன்ஹு செலவளித்தது 100 வீதம் ஹதரத் உஸ்மான் রাদিয়াল্লাহு அன்ஹு செலவழிக்கிறார்கள் அந்த முழு படையில் மூன்றில் ஒன்று செலவழிக்கிறார்கள் இதே மாதிரி அபு அகீல் ரதி அல்லாஹோ அன்போ அவர் ரொம்ப ஏல சஹாபி அவருக்கு ஒன்றுமே இல்ல அல்லாவுடைய பாதையில கொடுக்கிறதுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க ஒரு ஆழ்த்த போய் இரவு செய்யறாரு அவரு கிடைத்தது தமிழ் இந்த ரெண்டு மறைக்கால் ஈத்தப்படம் இருந்துச்சு ஒரு மறைக்கால் என்னுடைய ஒரு மறைக்கால் என்னுடைய குடும்பத்திற்கு சொன்னாங்க இவர்களும் என்ன முனுடைய கூலி வேலையில கிடைத்தது இரண்டு மறைக்கால் ஈத்தப்பழம் சுமார் ஐந்து கிலோடைய ஈத்தப்பழம் நேர்பாதி குடும்பத்திற்கு நேர்பாதி அல்லாஹுடைய பாதையில ஐம்பது வீதம் செலவழிச்சாங்க இப்பொழுது என்ன செய்யறாங்க அந்த முனாக சொன்னாங்க அப்போ அக்கைக்கு தேவையா ஏதா அதிபர் சொல்லக்கூடிய சஹாபி நூறு வசத் ஈத்தப்பழத்தை கொண்டு வந்து போட்டாங்க நூறு வசக்கண்ட ஒரு வசத்தி இருபது கிலோ நூறு சுமார் ஆயிரத்திற்கு மேற்பட்ட கிலோ இந்த மத்தியில் என்ன செய்ய போறாங்க இவரும் பார்க்கிறார் பெரிய வந்து செஞ்சாங்க الذين يلمزون المتبعين من المؤمنين في الصدقات والذين لا يجدون إلا جهدهم فيسخرون منهم تخير الله منهم ولهم عذاب أليم عند منافقين في الارغل نلا باري ولنجي سلوالي كران نسال ما سلوالي كران عبد الرحمان بن عوفا ما دري عدي بن عامر ما دري وارغلي يمكتكاتران والذين لا يجدون நான் அவர்களை கேலி செய்கின்றேன் என்று அல்லாஹூ என்ன செய்தான் அந்த அவர்களுடைய எதிர்ப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்தான் மேலான்கு கே ஆஹா நல்லத செய்யவும் நல்லதை செய்யும்படி தூண்டவும் மாட்டாங்க நல்ல வேலைகள் வேற வழி இல்லாம்களோட தொழுவாங்க ஆனா தொழுற வேலையிலும் அவர்கள் சோம்பேறிகள்தான் அவர்கள் சோம்பேறிகளாக நிற்பாங்க மனிதர்களுக்கு காட்டுவதற்காக பேருக்காக பெருமைக்காக புகழுக்காக அவர்கள் அல்லாவ ஞாபகம் செய்யறது ரொம்ப குறைவா தான் ஞாபகம் செய்வாங்க பொறுமையா இருக்கான பெரியார்களே பெரிய ஒரு சூறாவதி கொஞ்ச நேரம் ஒரு பண்பு தான் அல்லாஹ் அவரால் செய்யலாம் கொஞ்சமாக நினைப்பாங்க அவர்கள் மேலான அவர்கள் இரண்டு முகம் கொண்டவர்கள் வெற்றி வந்தால் அவர்களோடு சேருவாங்க வெற்றி வந்த அவர்களோட சேருவாங்க இவர்களும் உடனடியாக ஒரு பள்ளியை கட்டிட்டாங்க ஒரு பள்ளியை கட்டின முஸ்லீம்களுக்கு தீங்கு கொடுக்க வேண்டும் முஸ்லீம்களை சோதிக்க வேண்டும் அவர்களுக்கு பிரச்சினை கொடுக்க வேண்டும் அவர்களுடைய குபரை உறுதியாக்க வேண்டும் ாரோ அவர்களுடைய தனமாக என்ன செஞ்சாங்க பள்ளியை கட்டினாங்க அதோட அவர்கள் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நாங்க மோசமான வேலைக்கு இதை செய்யல அவர்களுடைய பொய் பகிரங்கமா சொல்லுவாங்க நாங்க இதை கொண்டு நல்லதை தான் நாடினோம் முக்கியமான விஷயத்துக்கு முஸ்லீம் தலைவர்களை கூப்பிடுறது அவன்பு பள்ளியை கட்டி திட்டம் உடனடியாக முதலாவது அடிப்படையில் நீங்க தொழுவதற்கு அது தான் மிகவும் பொருத்தமானது விரும்பக்கூடிய சில நல்ல மனிதர்கள் சில ஆண்கள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறாங்க பலவிதமான மோசமான தன்மைகள் பலவிதமான குணங்கள் பொய் சொல்றது அவர்களுடைய கைவந்த கல போராமை படுறது முஸ்லிம்களுக்கு மத்தியில் உண்டு பண்ணுவது து இந்த மூன்று இடங்கள்ல சூரா பக்ராவுடைய இந்த அவர்களுடைய சொல்ல ஒரு நிபந்தன தன் ஒரு முனாசிக் திருந்தோணுமண்டா நாலு நிபந்தன அல்லாஹுல குறிப்பிடுகின்றான் மன்னிப்பு கிடைப்பதற்கு நான்கு நிபந்தனைகள் وَسَوْفَ يُؤْتِ اللَّهُ الْمُؤْمِنِينَ أَجْرًا عَظِيمًا ஒரு முனாசி திருந்தோனும் என்ற நாலு நிற்பந்தன முதலாவது இல்லை அவன் செய்த தவறுக்கு அவன் செய்த பாவத்திற்கு வருந்தோனும் பச்சா சாப்பட்டு பாவத்தை விட்டு அதற்காகவே மன்னிப்பு தேரோனும் அவன் திருக்கிற அனைத்து தவறான வேலைகளை விட்டு அவன் தன்னை சீராக்கணும் தன்னை திருத்திக் கொள்ளணும் அது மாத்திரமல்லும் அல்லாவை முழுமையாக நம்பாவுடைய வேதத்தை முழுமையாக கடைபிடிக்கணும் அல்லாவுடைய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது முஸ்லிம்களோட சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவர்களுடைய மார்க்கம் அவர்களுடைய ேன் சில சந்தர்ப்பத்தில் அவர்கள் மூமின்களோட சேர்ந்து விடலாம் فَأُولَئِكَ هُمُ الْمُؤْمِنُونَ عِنْدَ اللَّهِ كُرَةٌ فَأُولَئِكَ الْمُؤْمِنُونَ أَهُمُؤْمِنِينَ களுட செல்ஜெடலாம் இந்த நான்கு தண்மிகளை சீராக்கினா அவர்கள் மூமினன்களுடன் சேந்தறலாம் மீரான பெரியார்களே கணவான்களே ஷாஹூர்களே அதுமாற்றமல்ல அவர்களுடைய சயாமனால் அவர்களுடைய தந்தணை பற்றியும் அல்லாஹ்குறிப்படுகின்றான் இந்த முனாஃபிقيன் ஃபித் தர்க்கில் அஸ்ஃபல மின் அன் நாஸ் முனாஃபிகீன்கள் நரகதுடிய அதலை பாதாக நரகத்தில் எத்தனையோ அதாவது பரங்கள் இருக்குது அதில் ஆக பெரிய அடித்தளத்தில் முனாஃபிக்கல் இருப்பாங்க ஏன் முஸ்லீம்களுடைய தோற்றத்தில் இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு குழி வைக்கினாங்க அந்த தோற்றத்துல அவர்களுடைய வேஷத்தில் இருந்து கொண்டு முஸ்லீம்களை அழிப்பதற்கு திட்டம் தீட்டினாங்க அதனால என்ன செய்யறாங்க அவர்கள் நரகத்துடைய அதல பாதாரத்தில் அதனால ஒலமாக்கள் குறிப்பிடுகின்றாங்க நபியுடைய காலத்தில் முனாஃபு முனாஃபி கேள்வி சொன்னாலும் இந்த காலத்தில் நல்லா தெரியுது கொள்கை நேர்மாற்றமாக இருக்குது எதிர்ப்பா அல்லா எதிர்ப்பா நபியுடைய இந்த காலத்தில் அவங்க பயப்படுவாங்க என்ன <tos> செய்வார்கள் அவர்களுடைய குணங்கள் ஒவ்வொரு காலத்தில் வாழக்கூடியவர்களும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமோ அதே மாதிரி உண்மையான இஸ்லாமியர்களை காட்டிக் கொடுப்பதற்கு அவர்களுடைய திட்டங்களை அறிவிப்பதற்கு இவர்களுடைய பலம் என்னென்ன அவர்கள் ஏற்பாடு சங்கரதற்கு ஏற்பாடு வைத்திய ஏற்பாடு அனுப்பி முஸ்லிம்களும் இருக்கக்கூடாது அவர்களுடைய குணங்கள் செலவழிக்கவும் பெருமைக்காக தேங்களுக்கு சொல்லாட்டுவது மக்கள் எங்களுடைய அமல்களுக்கு எதிர்பார்த்து நம்பிக்கை கூடி அல்லா தருவான் அதனால் இந்த புனங்களை விட்டும் அதோடு அடிக்கடி ஓதுவாங்க மினுனா அந்த முன்களுடைய அந்த நான்கு தன்மைகளை வைத்து நம்பி அவங்க இந்த துவாவை கேட்டாங்க இந்த ஒரு ஹதிஸ்ல அயசு சலாஸ் இத கதவை பேசினா பொய்ய பேசுவாங்க நம்பினா மாற்றம் செய்வாங்க யாருக்காவது அதாவது நம்பப்பட்டா துரோகம் செய்வாங்க வாக்களித்தா மாறி செய்வாங்க இந்த மூன்று நான்கு விஷயங்களை வைத்துட்டான் நம்பி அவங்க இந்த துவாவை செய்வாங்க அல்லாஹர் கொடுவானிருந்தே எங்க உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக மோசடி செய்வதை விட்டும் எங்களுடைய கண்களை பாதுகாத்து விடுவாயாக நவீன இந்த பத்தி பல இடங்கள் அல்ல விரிவாக கூறுகின்றான் இந்த நேரத்தில் நாங்கள் சுருக்கமாக பார்த்தோம் இந்த மோசமான அவர்களுடைய குணங்களை பாதுகாப்பான் இந்த அடிப்படையில் வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் தோற்றி செய்வான அல்லா நம்முடைய மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்களுடைய உட்காரர்களுடைய உறவினர்களுடைய உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அந்த முனாஃபிக்கங்கள்ட்டுள்ள அனைத்து குணங்களை பற்றும் யாழ்லா எங்களை பரிசுத்தப்படுத்தி விடுவாயாக தூய்மையாக்கி விடுவாயாக சகாபாக்கள் இருந்த நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் நல்ல நடத்தை எங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக பிரச்சு படிக்க உதவி செய்வாயாக இந்த மாதத்தில் யார் யாரெல்லாம் மன்னித்தாயோ அந்த கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக யார் யாரெல்லாம் நரகத்தை விட்டு முடிதறிவு செய்வாயோ அவர்களின் நம் அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வாயாக யா ல்லா எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி நம் அனைவர்களையும் ஜன்னத்து என்ற சொற்களை செய்வாயாக صلى الله وسلم على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين برحمتك يا ارحم الراحمين والحمد لله